திருச்சிற்றம்பலம் பரணேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திருவந்தாதி திருச்சிற்றம்பலம் ஒன்றுரைப்பீர் போல பல உரை திட்டோயாதே ஒன்றுரை பீராயின் உருதுணையாம் ஒன்றுரைத்து பேரரவம் பூண்டு பெருந்தலையில் உண்டுழலும் பேரரவம் பூணும் பிரான் பிரானிடபம்மால் பெரிய மந்தாரம் வில்லு பிரானிடபம் பேருலி நாணாகம் பிரானிடபம் பேணும் புமை பெரிய புன்சடையின் மேலமர்ந்து பேணும் புமையிடபம் பெற்று பெற்றும் பிறவி பிறந்திட்டொழியாதே பெற்றும் பிறவி பிறந்தொழிமின் பெற்றும் குழையணிந்த கோளறவக்கூற்றுதைத்தான் தன்னை குழையணிந்த கோளறவனே நீயே யாழாவாயும் நின் மலர்க்கு நன்னஞ்சே நீயே யாழாவாயும் நீழ்வாழின் நீயே ஏரூர் புனற்சடையாயங்கள் இடை ஏரூர் புனற்சடையாயன்று என்றும் மலர்தூவியீசந்திரநாமர்தூற்றியே இறந்து என்றும் புகலூரா புண்ணியனேயன் என்னே இவளுற்றமாலென் கொல்லின் கொன்றை என்னே இவளுற்றியூரென்னும் என்னே தவளப்புடியணிந்த சங்கரனே என்னும் தவளப்புடியானை சார்ந்தே சாந்துரைப்பதொன்றுண்ட சாவாமூவா பெருமை சான்ந்துரைத்த தத்துவத்தின் உட்பொருளை சாந்துரைத்த ஆதியே அம்பலவா அண்டத்தை ஆட்கொள்ளும் ஆதி என்றென் அருள் சேராதாரூர் தீயாராமலை தாய் அருள் சேராதாரூர் தீயாடி அருள் சேர பிச்சையேற்றுண்டு பிறர் கடையிற்கால் நிமித்து பிச்சையேற்றுண்டுழல்வாய் பேச்சு பேச்சு பெருகுவதென் பெண்ணான் அலி என்று பேச்சு கடந்த பெருவழியை பேச்சுக்குறையானை ஊனுக்குயிரானை ஒன்றக்குரியானை நன்னெஞ்சேவுற்று உற்றுரையாய் நன்னஞ்சேவோத கடல் வண்ணன் உற்றுரையா வண்ணம் ஒன்றானை உற்றுரையா ஆனை அப்பனை எப்பொழுதும் ஆனையுரித்தானை அடைந்து அடைந்துன்பால் அன்பாய் அணிமணி கொண்டர்ச்சித்து அடைந்துன்பால் மேலுகத்தமாணி கடைந்துன்பால் அவ்வமுதம் ஊட்டி அணிமலரும் சூழ்ந்தன்று அவ்வமுதம் ஆக்கினாய் காண் காணாய் கபாலி கதிர்முடிமேற் கங்கைதனை காணாய் காரூருவிற் சேருமையை காணாய் உடை கொண்டு ஊரூர் திரிவானை நச்சி உடை தலை கொண்டூரூர் திரியேர் திரியும் புறமெறித்த சேவகனார் செவ்வே திரியும் புறமெறிய அரியான் ஆம் பரிசே செய்தங்கள் யாக்கை ஆம்பரிசே ஏந்தி திரிந்தானை எம்மானை அம்மானை ஏந்தி திரிந்தானை ஏத்து ஏ துற்று பார்த்தன் எழில்வான் போல் ஏ துற்று பார்த்தன் இறைஞ்சுதலும் ஏத்துற்று பாசுபதம் அன்றழித்த பாசூரான் பால் பாசுபதம் இன்றெழி பாலார் புனல்வாய்ச்சடையானு கண்பாகி பாலார் புனல்வாய் சடையானாள் பாலாடி ஆடுவான் பைங்கண்ணற ஊர்வான் மேனி தீயாடுவான் என்றென்றே ஆங்கு ஆங்குரைத்தலாம் பொன்மலர் பாதம் மகதன்றே ஆங்குரைக்கலாம் பொன்னணி தில்லை ஆங்குரைத்த அம்பலத்தும் மண்டத்தும் அப்பாலுமா நின்ற அம்பரத்தும் மா மாயானை ஓர் பாகம் அமர்ந்தானை வானவரும் மாயவரும் மால் கடல் நஞ்சுண்டானை மாய வருவானை மாலை ஒளியானை வானில் உருவானை ஏத்தி உணர் உணரா வளை கழலா உற்றுன்பார் சங்கம் உணரா வளை கழல ஒட்டி உணரா அளைந்தான மேனி அணி ஆரூரே சென்றழைந்தானை ஆமாறு கண்டு கண் திறந்து காயறியின் வீழ்ந்து கடிதோடி கண் திறந்து காமன் பொடியாக கருத்தார்க்கு காட்டினான் காணின் உகந்தாடும் கருத்து கருத்துடைய ஆதி கரைமிடற்றீசன் கருத்துடைய கங்காள வேடன் கருத்துடைய ஆனேற்றான் நீற்றான் அனலாடி ஆமாத்தூர் ஆனேற்றேற்றெரி எரியாடி ஏகம்பம் என் நாதார் மேனி எரியாடி ஏ கம்பமாகும் எரியாடி ஈமத்திடுங்காடு தேரும் இறை பணிப்ப ஈமத்திடுங்காடு தான் தானையன் மாலாகி நின்றான் தனித்துலகில் தானையன் மாலாய தன்மையான் தான கரை படுத்தான் ஆன் மறைய காய்புலி தோலாடை கரை படுத்தான் தன் பாதம் சாராவரரேல் சங்கரன் தன்மேனி மேல் சாராவார் கங்கை உமை நங்கை சார்வாய் அரவமது செஞ்சடை மேலக்கொன்றையொன்றி அரவமது செஞ்சடையின் மேல் மேலாய தேவர் வெறுவ எழுநஞ்சம் மேலாய இன்றி வேருண் பொழுதில் மேலாய மங்கை வானாளும் மங்கை உமை வந்தடுத்து அடுத்த பொன்னம்பலமே சார்வும் அதனுள் அடுத்த திருநட்டம் மகுதே அடுத்த திரு ஆனைக்காடுவதும் மேலென்பு பூண்பதுவும் ஆனைக்காவான் தன் அமைவு அமைவும் பிறப்பும் இறப்பு மாமற்றாங்கமைவம் பரமான ஆதி அமையும் திருவால வாய் சென்று சேராது மாக்கள் திருவால வாய் சென்று சேர் சென்று காலால் செல்லமலர் நீக்கி சென்று திருமுடியாய் நீர் வார்த்து சென்று தன் கண்ணிடந்தன் ரப்பும் கருத்தற்குக் காட்டினான் கண்ணிடந்தன் ரப்பாமை பார்த்து பார்த்து பறியாதே பூசாதே பார்த்து பரிந்தங்கம் பூணாதே பார்த்திட்டுடையான ஊனாரை கைவிட்டுடையான ஜோதாதார் ஊண் ஊனொன்றுமில்லை உறக்கில்லை உன்மாலின் ஊனென்று பேசவோர் சங்கிழந்தாள் ஊனென்றும் விட்டானே வேள்வி துறந்தானே வெள்ள நீர் விட்டானே புன்சடை மேல் வேறு வேறுரைப்பன் கேட்டருளம் வேதம் நான்காரங்கம் வேறுரைத்த மேரி விரிஷடையான் வேறுரைத்த பாதத்தாய்பைங்கறபூர்வாய்பாரூரும் பாதத்தாய் என்னும் மலர் மலரணைந்து கொண்டு மகிழ்வாய் உன் பாத மலரணைந்து மால்நயனமாகும் மலரணைந்து வஞ்சக்கரம் வேண்ட வாழா அழித்தனையால் வஞ்சக்கரம்பரனே வாய்த்து வாய்த்த அடியார் வணங்க மலரோன்மாள் வாய்த்த அடிமுடியும் காணார் வாய்த்த சலந்தரனை கொன்றிட்டு சங்கரனார் தாமென்ன வேறில்லை தத்துறவில் தாமென்னை வேறா தனித்திருந்து தாமென் கழிப்பாலை சேரும் கரைமிடற்றென்னோ கழிப்பாலை சேரும் கடன் கடனாக கை தொழுமின் கடல் நாகை மேயார் கடனாகம் மாடுவார் நம்மலை வல்வினை நோய் மாளாயிறித்தாடுமாள் வந்து வளை கழல்வார் வாடித்துகில் சேர்வார் வந்தார் முலை மெழிவார் வார் குழல்கள் வந்தார் சுரி தருவார் ஐங்கொன்றை தாராரை கண்டு சுரி தருவார் ஐங்கொன்றை தார் தாரான் எனினும் சடை முடியான் சங்கரண்தாரான் தசமுகனை தோல் நெறித்து தாராயனாளும் கொடுத்தந்த கொடுத்தான் மதித்து மதியாரும் செஞ்சடையான் வன்கொன்றை தாரான் மதியாரும் மாளுடைய பாகன் மதியாரும் அண்ணாமலை சேரார் ஆரோடும் கூடாகி அண்ணாமலை சேர்வரா ஆல நீர் கீழிருப்பதுவும் ஆய்வது அறம் ஆலம் அமுது செய்வதாடுவதையுடையான் ஆனை உரியுடையான் சோராத சொல்லு சொல்லாயமின்றி தொலைவின்றி தூணெறி கண் சொல்லாய்ப் பெருத்த சுடரொழியாய் சொல்லாய வீரட்டத்தானே விரவார்புறம் அட்ட வீரட்டத்தானை விரை விரையாறும் மத்தம் விரகாகச் சூடி விரையாறும் வெள்ளலெம்பு பூண்டு விரையாறும் நஞ்சுண்ட ஆதிநலங் கழல்கள் சேராதார் நஞ்சுண்டவாதி நலம் நலம்பாயும் மாக்க நலம் கொண்டலென்றல் நலம்பாயும் மான் நன்குருவ நலம்பாய்சி தார்த்தார்க்கும் அண்ணாமலையானிடம் தார்த்தார்க்கும் அண்ணாமலை மலையார் கலையோட வாரோட கொங்கை மலையார் கலை போய் மாலானாள் மலையார் கலையுடையான்வானின் மதியுடையான் காவா தலையுடையான் என்று தொழுதாள் தாளார் கமலமலரோடு தன்மலரும் தாளாரவே சொரிந்து தாமிருந்து தாழார் சிராமலையாய் சேமத்துணையே என்றே தும் சிராமலையார் சேமத்துளார் ஆர்த்துணையா ஆங்கிருப்ப தம்பலவா அஞ்சலுமை ஆர்த்துணையா ஆனை உரிமூடி ஆர்த்துணையான் பூவணத்தாய் பூத்தப்படையொளி பொங்கொழியாய் பூவணத்தாய் என்னில் புகல் புகலூர் உடையாய் பொரியறவம் பூணி புகலூர் புனற்சடையம் பொன்னேம் புகலூராய் வெண்காடா வேலை விடமுண்டாய் வெள்ளேற்றாய் வெண்காடா என்பேனோ நான் நானுடைய மாடே என் விளக்கே நானுடைய குன்றமே நான் மறையாய் நானுடைய காடுடையாய் காலங்கள்லானாய் கனலாடும் காடுடையாய் காலமானாய் ஆயன்றமரழியா வகை செய்தாயன் ரமரர் அழியாமை ஆயன் திருத்தினான் செங்கண் விடையூர்வான் மேனி திருத்தினான் சேது கரை கரையேனு மாதர்கருபான சேதுக்கரையேனு மாது கரையாம் கரையேனும் கோழிலி எம்மாதி குறி பரவல்லையே கோழிலி கோலஞ்சேர் ஞான குறியாகி நின்ற குணமே குறியாகும் ஆலங்காடைதா அடைவன் மேலாடரவம் ஆலங்காடைதா அடை அடையும் படை மழுவும் சூலமிளம்பங்கி அடையும் இறப்பருப்பதானடைய மறைக்காடு சேரும் மணாளன் சேரா மறைக்காடு சேர்மக்கள் தாம் தாமேய ஆறு சமய முதற்பரமும் தாமேயவாறு தழைக்கின்றார் தாமேல் தழலுருவர் சங்கரவர் பொங்கரவம் பூண்ட தழலுருவர் சங்கரன் என்பார் பார்மேவுகின்ற பலருவர் பண்டரங்கர் பார்மேவுகின்ற படுதலையர் பார்மேல் வலஞ்சுழியை சேர்வர் மலரடிகள் சேர்வார் வலஞ்சுழியை சேர்வாகுவார் வாரணிந்த கொங்கை உமையாள் மனவாளா வாரணிந்த கொன்றை மலர் சூடி வாரணிந்த செஞ்சடையாய் சீர்கொள் சிவலோகச் செயொழியாய் செஞ்சடையாய் செல்ல நினை நினைமால் கொண்டோடி நெறியான தேடி நினைமாலே நெஞ்சம் நினைய நினைமால் கொண்டூர் தேடி உம்பராலம்பரமாக தேடி என்றுரைப்பானூர் ஊர்வதுவும் மானேருடை தலையில் உண்பதவும் ஊர்வதுவும் மெல்லருக மூடுவர் கொல்வூர்வதுவும் ஏகம்பம் என்றும் மறுதே நேசித்தார்க்கு ஏகம்பமாய் நின்று ஏறு ஏரேய வாழ்முதலே ஏகம்பா எம்பெருமான் ஏரேறியூரும் எரியாடி ஏரேய ஆதிவிடங்கா காரயண்டத்தாயம்மானே ஆதிவிடங்கா உமை நன்மாட்டேன் மாட்டும் பொருவை வருகாலம் வாட்டும் பொருளாய் மறையானை வாட்டும் உருவானை சோதி உமை பங்கா பங்காய் உருவான சோதி உரை உரையாயிருப்பதும் உன்னையே ஊனின் உரையாய் உயிராய் புலிந்தாய் உரையாய அம்பொனே சோதி அணி ஆறூர் சேர்கின்ற அம்பொனே சோதியே ஆய்ந்தே ஆய்ந்துந்தன் பாதம் அடைய வரும் என் மேல் ஆய்ந்தென்றன் பாசமல உந்தன் பாலனையச் செய்த பரமா பரமேட்டி பாலனையச் செய்த பரம் பரமாய பைங்க பரமாய பைங்க பரமாய ஆரடைந்த செஞ்சடையாய் ஐந்தடைந்த ஆரடைந்த செஞ்சடையாய் அன்பு அன்பே உடைய அரணே அணையாத அன்பே உடைய அனலாடி அன்பே கழுமலத்துளாடும் கரியுறி போர்த்தானே கழுமலத்துழாடும் கரி கரியார்தான் சேரும் கலை மரிகை கொண்டே கரியார்தான் சேரும் கவாலி கரியாகி நின்ற கழிப்பாலை சேரும் பிரான் நாமம் நின்ற கழிப்பாலை சேர் சேரும் பிரான் நாமம் சிந்திக்க வல்லீரேல் சேரும் பிரான் நாமம் சிந்திக்க சேரும் மலையான் மகிழ்ந்து ஆரூர் நின்றான் மலையான் மகளை மகிழ்ந்து மகிழ்ந்து அன்பர் மா காலம் செய்யும் மகளிர் மகிழ்ந்தம் பரமாகி நின்றார் மகிழ்ந்தங்கம் ஒன்றாகி உமை பங்கன் ஒற்றியோர் ஒன்றாகி நின்ற உமைகங்கை என்றிருவர் உற்ற உணர்வும் உமைகங்கை என்றிருவர் காணார் உமைகங்கை கார்மிடற்றம் மேனிக்கதிர்முடியான் கண்மூன்று கார்மிடற்றம் மேனிக்கினே இனியவா காணீர்கள் இப்பிறவியெல்லாம் இனியவா ஆகாமையற்றும் இனியவாற்றாக்கை பல ஆமாத்தூர் அம்மானை ஆக்கை பல செய்த அன்று அன்றமரர் உய்ய அமிர்தம் அவர் கருளி அன்றமுணர்விட அருள் செய்தோன் அன்றமுணர் சேராமல் நின்ற அடிகள் அடியார்க்குச் சேராமல் நின்ற சிவம் சிவன் அந்தம் செல்கதிக்கோர் கான் சேர்வதாக்கும் சிவன் அந்தம் செல்கதிக்கோர் கண்ணாம் சிவனந்தம் சேரும் உருவுடையீர் செங்காட்டங்குடிவேல் சேரும் உருவுடையீர் செல் செல்லுமளவும் சிதையாமல் சிந்திமின் செல்லுமளவும் சிவனுமை செல்லும் திருமீச்சூர் கேரவே செங்கணேரூரும் திருமீச்சூர் ஈசந்திரம் திறமென்னும் சிந்தை தெருந்தும்மை காணும் திறமென்னும் சிந்தை குமாமே திறமென்னும் சித்த தீர் செல்வத்திருக்கடூர் சேர்கின்ற சித்தீரே செல்லும் நீர் நீரே எருதேறும் நின்மலனாராவீரும் நீரே நெடுவானில் நின்றீரும் நீரே நெருப்பாய தோற்றத்து நீளாறும் பூண்டே நெருப்பாய தோற்றம் நிலைத்து நிலைத்தி உலகனைத்தும் நீரேயாய் நின்றேர் நினைத்து நீரே நிலைத்தீர காணப்பேரீர் கங்கை சூடி நீர் கங்காளீர் காணப்பேரீர் கங்கை ஈரம் உடைய இளமதியம் சூடி நீர் ஈரம் உடைய சடையினீர் ஈர வருங்காலம் ஆயினீர் இவ்வுலகம் எல்லாம் வருங்காலமாயினீர் வாழ்வு வாழ்வார் மலரனைவார் வந்த வருநாகம் வாழ்வார் மலரனைவார் வன்கங்கை வாழ்வாய தீயாடவானாழ்வான் வான்கழல்கள் சேராதார் தீயாடவானாழுமாறு மாறாத ஆனையின் தோல் போர்த்து வளர்ச்சடை மேல் மாறாத நீருடையமாக காளர் மாறா விடுங்கையர் சேரும் எழிலவாய் முன்னே இடுங்கையர் சேர்வாக ஈம் ஈயும் பொருளேயமக்கு சிவலோகம் ஈயும் பொருளே இடுகாட்டில் நீயும் படநாகம் பூணும் பரலோகீரெந் நீர் படநாகம் பூணும் படி படியேறும் பார்த்து பறத்தோடும் கூட்டி படியேறும் பார்த்து பறனப்படியேனை பாருடையாய் பை கண் புலியதளாய்பால் நீற்றாய் பாருடையாய் யானுன் பறம் பரமாய விட்டு நின் பாதம் பணிந்தேன் பரமாய ஆதிப்பறனே பரமாய நீதியே நின்மலனே நேரார் புறமூன்றும் நீதியே செய்தாய் நினை நினை அடைந்தேன் சித்தம் நிலையாகும் வண்ணம் நினை அடைந்தேன் சித்த நிமலா நினை அடைந்தேன் கண்டத்தாய் காலத்தியானே கனலாரும் கண்டத்தாய் காவாலி காவார்பொழிற்கயிலை ஆதி கருவேயம் காவாய் பொலிந்த கடுவெளியே காவாய ஏறுடையாய் என்னை இடை மருதிலே என்றும் ஏருடையாய் நீயே கரிய கரியானும் நான் முகருமாய் நின்ற கண்ணன் கரியாறும் குற்றங் கனியே காடுடையாய் காலங்களானாய் கனலாடும் காடுடையாய் காலமானாய் ஆனாயனாய அடலேற ஆரூர்கோன் ஆனாயனா அமுதமே ஆனாய் ஆனாய் கவரலும் போடேந்தி கதநாகம் தார்க்கை வளை வளை கொண்டாய் என்னை மடவார்கண்முன்னே வளை கொண்டாய் மாசற்ற ஜோதி வளை கொண்டாய் மாற்றார் கதுவ மதிலாரூர் சேர்கின்ற மாற்றாருகின்ற மயல் மயலான தீரும் மருந்தாகும் மற்றும் மயலானாரூர்மயரார் மயலான கண்ணியர்தம்பாகா கனியே கடிக்குன்றை கண்ணியலான் பாதமே கல் கலைமான் கையேனப்பூண்காண்களைமானின் கலைமான் கரைகான் கவாலி கலைமானே ஆடுவதும் பாடுவதும் காலனை பொன்னம்பலத்துள் ஆடுவதும் ஆடானரன் அரணே அணியாரூர் மூலட்டத்தானே அரணே அடைந்தார்த்தம் பாவம் அரணே அயனார்த்தம் அங்கம் அடையாகக் கொண்டாயயனாகமாக அடையே அடையும் திசை ஈசன் தின் தோளாகாசம் அடையும் திருமேனி அண்டம் அடையும் திருமுடிகால் பாதாளம் ஆடை கடலங்கி திருமுடி நீர் கண்கள் சுடர் மூன்று மூன்றரணம் எய்தானே மூலத்தனிச் சுடரே மூன்றரணமாய் நின்ற முக்கணனே மூன்றரணமாய் நின்ற சோதி அணியாரூர் சேர்கின்ற வாய் நின்ற சோதி அறம் அறமாய்வரே நம்மடு காடு சேர அறமானா ரங்கம் அணிவர் அறமாய வல்வினைகள் வாரா வளரும் அருகலாரென்ன வல்வினைகள் வாராதவாறு ஆறுடையர் நஞ்சுடையர் ஆடும் மறவுடையர் ஆருடையர் காலம் அவைவுடையர் ஆறுடைய சித்தத்தீர் செல்வத்திருக்கையிலே சேர்கின்ற சித்தத்தில் எல்லோர்க்கும் சேர்வு சேர்வும் உடையர் செழுங்கொன்றை தாரர் நஞ்சேர்வம் உடையர் அறவுடையர் சேரும் திருச்சாய் காட்டாடு வரையல் செய்தும் திருச்சாய்காட்டே நின்னுருவு உருவு பல கொண்டொருவராய் நின்றார் உருவு பலவாம் ஒருவர் உருவு பலவல்ல ஒன்றல்ல பைங்கீலிமேயார் பலவல்ல ஒன்றா பகர் பகரப்பரியானை மேலூராதானை பகரப்பரிசடை மேல் வைத்த பகரப்பரியானை சேருலகம் பல்லுயிர்களெல்லாம் பரியானை சேருலகம் பண் பண்ணாகப் பாடி பலி கொண்டாய்ப் பாரேழும் பண்ணாகச் செய்த பரஞ்சோதி பண்ணா எருதேரி ஓர்வாய் எழில்வஞ்சி எங்கள் எருதேரி ஓர்வாயிடம் இடமாய எவ்வுயிர்க்கும் ஏ கம்பமேயாரிடமான்கிந்த இறைவர் இடமாய ஈங்கோய் மலையார் எழிலார் சிராமலையார் ஈங்கோய் மலையரெமையே எமையாள வந்தாரிடரான தீர எமையாளும் எம்மை எமையோர் எமையாளும் வீதிவிடங்கர் விடமதுண்ட கண்டர் விடையூர் வீதிவிடங்கர் விடயூர்த்தி தீயானமேனியனே செம்பவள குன்றமே தீயான சேராமற் செய்வானே தீயான செம்பற் புரிசை திருவாரூரா என்னை செம்பற்ம் சேர் சேர்கின்ற சிந்தை சிதையாமல் சேர்கின்ற சிந்தை சிதையாமல் சேர்கின்றோம் ஒற்றியூரானே உறவாறுங் இல்லை உருமுத முன்னே உடையாமல் இன்னம் உருமுந்த முன்னே உடையாமல் உருமுந்தம் ஓரைந்துரை துற்றுணர்வோடிருந்தொன்றை ஓரைந்துரைக்க வல்லார்க்கு ஒன்று ஒன்றை பரணர்வுரைத்த அந்தாதி பலவொன்றை பகரில் ஒரு கோடி ஒன்றைத் தவிராதுரை பார் தளரார் உலகில் தவிரார் சிவலோகம் தான் திருச்சிம்பலம்